الحمد لله نحمده ونستعينه ونستفديه ونعوذ بالله من أمور ينفسنا ومن سجيئات عمالنا من يهدي لله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريف له ونشهد أن محمدا حضره ورسوله والصلاة والسلام على أشرف القلب خيرنا محمد ونشهد أن محمد حضره ورسوله وعلى الوالدين واحفظي ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اتقوا ربيا يا اولي التقى الله يقول الله تبارك وتعالى في الكتاب الذي وفرقان في مهين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقفل الناس ان يغرطه ان يقول امنا நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுடைய பெயர் நாமத்தினால் இந்த பொட்டுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் சர்வ வல்லவையில் கொண்டு கூடான கோடி படைப்புக்களை எல்லாம் அவற்றையெல்லாம் மிக கவனமாக நுணுக்கமாக பரிபாலித்து வருகின்றதாக அலமது அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் விருதுநதி முகமது முஸ்தபா சல்லாகோ அழைகிறதெல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீவு நிசாத்திற்காக வேண்டி அடப்பறிய தியாகம் செய்த எதிர்பார்த்தவர்களாக கொழுந்திருக்கின்ற அல்லாஹு கலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன் கன்னடியார்களே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவன் எப்போதும் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திப்பவன் அல்ல அவன் ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே வாழுவதனால் தன்னுடைய கொள்கையை ஏற்றிருக்கின்ற ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை பற்றிய கரிசனையோடுதான் அவன் எப்போதும் அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே ஒவ்வொரு ஈமான் கொண்டவராக மாட்டார் தனக்கு விரும்புவதையே தனது சகோதரர்களுக்கும் விரும்பும் என்று சொன்னார்கள் ஒரு மூமித்திலே அவன் கஷ்டம் வருவதை விரும்ப மாட்டான் அவன் எப்போதும் உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மூளை முறுக்கிலும் ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுகிறான் என்றால் கஷ்டப்படுகிறான் என்றால் ஒரு முஸ்லீம் தன்னுடைய கஷ்டமாக தன்னுடைய துன்பமாக அதனை எடுத்துக்கொள்வான் தனக்கு வருகின்ற உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் என்று அவன் விரும்புவான் அது அவனுடைய என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது தனக்கு விரும்புவதையே தனது சகோதரத்திற்கும் விரும்ப வேண்டும் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே நாம் இலங்கையிலே சில நாளை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினோம் நாம் கொடுத்தியை எத்தனையோ வகை வகையாக நாங்கள் சாப்பிடுகிறோம் பிறகு நாங்கள் இந்த இலங்கையின் பற்பள பாவங்களுக்கு நாங்கள் சுற்றுலா சென்றோம் குடும்பத்தோடு சென்றோம் செல்பி எடுத்தோம் பேஸ்புக்கிலே நாங்கள் போட்டோம் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்பமாக வெளிநாடுகளுடன் சென்று உல்லாசமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் சகோதரர்களே சந்தோஷமாக இருப்பதிலே எந்த தவறும் கிடையாது உலகத்திலே சந்தோஷமாக இருக்க ஆனாலும் எங்களை போன்ற முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரர்கள் இளம் சிறுவர்கள் வயோதிபர்கள் இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் படுகின்ற சட்டங்களையும் துன்பங்களையும் மனதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமான கடமை இருக்கிறது நாம் சந்தோஷமாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் அழகான காப்பின் மீது அமர்ந்திருக்கிறோம் ஆனாலும் சிரியாவிலே பலஸ்தீனிலே ஈராக்கிலே ஏன் மியன்மாரிலே எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சட்டங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டும் அறிவை சகோதரர்களை தெரியார்களே அது பார்க்கின்ற பொழுதுக்கும் உங்களிடையே ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் தனக்கு விரும்புவதே தனது சகோதரர்களுக்கும் விரும்புவரைக்கும் எது செல்லாக அலை சொந்தம் அவர்கள் சொன்னார்களே அந்த ஹதீசின் பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் தன்னை சூழ உலகெங்கும் முஸ்லிம்களும் ஏன் மனித சமூகமும் படுகின்றதும் அதற்காக வந்து கவலைப்படுவதும் அதற்காக வந்து தன்னால் ஏழுமான முயற்சிகளை எடுப்பதும் கட்டாயமான கடமையாக இருக்கிறது ரசூசல்வாக அருந்த சங்கம் அவர்கள் இன்னும் ஒரு சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எப்படிப்பட்டவன் என்றால் ஒரே உடம்பில் போன்றவர்கள் அந்த உடம்பின் ஏதாவது ஒரு பகுதிக்கு கஷ்டம் வருமான துன்பம் வருமான அந்த உடம்பின் அந்த கஷ்டப்படக்கூடிய உடம்பினுடைய துன்பத்திலே கஷ்டத்திலே பங்கெடுக்கும் விழித்திருப்பதன் மூலமாகவும் காய்ச்சலை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் என்று கண்மணியான ரசூ உருவாசி செல்லம்பாபு அறிவ அவர்கள் சொன்னார்கள் அறிவித்து கோதேன் கண்ணுக்கு வருத்தம் வந்துவிட்டால் வைத்திய இடத்திலே நடந்து சென்று அந்த அந்த வாய் மருந்த இடத்துல குடிக்கும் கண்ணுக்கு தானே துன்பம் வந்துவிட்டது நான் ஏன் அகற்றாக வேண்டி பங்கெடுக்க வேண்டும் என்று காலோ உடம்பும் ஏனே உறுப்புகளோ சிந்திக்க மாட்டாது உடம்பின் உறுப்புகளுக்கு ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே உடம்புக்கு உறுப்புகள் என்ற வகையிலே அவ்வாறு சட்டத்திலே துன்பத்திலே பங்கெடுப்பதை பார்க்கிறோம் அருமை சகோதரிலே அண்மையிலே அதாவது பழைய பர்மாவிலே ரோஹிமியா எனப்படக்கூடிய பிரதேசத்திலே கடினா சொன்ன ஒரே காரணத்திற்காக இஸ்லாமிய அடிப்படையை வாழ்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அங்கு லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் தங்களுடைய பிரதேசத்தை மட்டும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை சுத்திரவதை செய்யப்பட்டிருப்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி சுமார் ஆறாயிரத்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுபோன்று உட்பாக்க சுடப்பற்றி மனு மோசமாக சோழரிகளால் விட்டப்பட்டு சக்தலால் அவர்களுடைய தலைகள் அவர்கள் சித்தருவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் பெண்கள் கட்டளை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கற்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் நூற்றி மூன்று கிராமங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன சுமார் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி வீடுகள் அங்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அது மா மூன்றரை லட்சம் பேர் அன்னளவாக அகதிகளாக அகை முகாம்களிலும் பக்கத்து நாடுகளிலும் அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் சுமார் இரண்டு லட்சம் பேர் தங்களுடைய வாழ்வை உயிரை கையிலே பிரித்துக்கொண்டு எந்த நாட்டுக்கு போவது என்று தெரியாமல் அவர்கள் அயங்கி கொண்டிருக்கிறார்கள் சுமார் இருநூத்தி ஐம்பது பணிவாயர்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாட்டல் ஒன்று தீர்க்கத்தில் அல்லது தாய்மட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் இந்த ஆசிய நாட்டிலே இருக்கின்ற ஒரு பருமாவிலே அதுவும் பௌந்தர்களை சுமார் எண்பது வீதம் ஒரு நாட்டிலே துஷிங்கள் படுகின்ற துன்பங்கள் இவ்வாறு நாங்கள் பட்டியலோட்டு காட்ட முடியும் அந்த நாட்டிலே இருக்கின்ற ஆட்சியாளரும் இந்த உலகத்திலே சமாதானத்துக்காக மொபைல் படித்து பெற்ற ஒருவராக இருக்கிறார் அதுவும் ஒரு ஆண் அல்ல ஒரு பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இரக்கம் இருக்கும் அன்பிருக்கும் பாசம் இருக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டின் ராணுவ இப்படிப்பட்ட ஒரு அரங்கேறத்தை செய்வதாக இருந்தால் அதனை பற்றி என்ன சொல்லுவது அறிவிக்கும் போது இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில இருக்கின்றர்கள் பெரும்பாலும் சதவீதமானவர்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதனை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு நாடும் இந்த பிரச்சனையை இஸ்லாமிய கண்ணோட்டம் அல்லாமல் வேறு ஒரு கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கக்கூடாது பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்கள் பின்னணிகள் எவை என்பதை பற்றி நாம் சென்றுமாக வழங்கம் அவர்களுடைய நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை என்று அறிவித்து தெரியாது முதலாவது காரணத்தை நாங்கள் வழங்கிக் வேண்டும் இது ஒரு தோல் குரானுடைய கண்ணோட்டத்தில் சொல்லுவதாக இருந்தால் இது ஒரு பதா அல்லாஹா தன்னுடைய அதிகாரத்திலே சோதிக்கின்றான் இது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது உலகத்திலே யாரெல்லாம் முஸ்லீம்களாக இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சோதனைகள் துன்பங்கள் சட்டங்கள் வருவது என்பது பொங்கும் வரலாற்றிலே புதியது அல்ல நதிமார்கள் நாடுகளில் இருந்து எறியிருக்கின்றனர் அவர்கள் கடுமோசமாக சுற்றுவரிசை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அம்பல் உலகத்திலே மிக அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் பிறகு யாரெல்லாம் நபிமார்களுடைய அந்தஸ்திலே தரத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் சோதனை உள்ளாக்கப்படுவார்கள் என்ற கருத்தை கண்மணியான அழைவு செல்லும் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அல்லாஹாலுடைய நம்பிக்கையாளே இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் இஸ்லாமிய அடிப்படையில் பாடுபட்டு பஞ்சனையும் நெஞ்சையும் வாழ முடியும் என்று நினைக்கக்கூடாது நிச்சயமாக சோதனைகள் வரும் நிச்சயமாக வேதனைகள் வரும் சித்திரவதைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வெளியேறி கொள்ள வேண்டும் விஸ்லாத்தினுடைய அல்லாஹாலே சொல்கின்றான் குல உள் நம்பிய அம்பாலிக்கும் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலும் உயிர்கள் விஷயத்திலும் கட்டாயமாக சோதிக்கப்படுவீர்கள் சோதனை என்பது கட்டாயமாக உங்களுக்கு வரும் என்று அல்லாஹு சொல்லிவிட்டார் அவர்களுடைய வாக்குலே பிழை கிடையாது ஊசி கிட்டாத அஷ்ரப்பு அதன் போன்ற வேதங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் அவர்களிடமிருந்தும் கட்டாயமாக நீங்கள் வேக தகாத வார்த்தைகளை கட்டாயமாக செடிமடுக்க வேண்டி வரும் என்று அல்லமதாலா சொல்லிவிட்டான் இது அல்லாவுடைய வாக்குறுதி கட்டாயமாக சோதிக்கப்படுவீர்கள் وَإِن فَإِنَّ الْأُمُورِ முடிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே சோதனைகள் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒன்றும் புதிய பெயல்ல அல்லா முன்னாள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்கள் சொல்லிவிட்டால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா வளர்ப்பது என்னால் அவர்களுடைய நாங்கள் சோதனைகளை கொடுத்திருக்கிறோம் நிச்சயமாக யார் உண்மையாகவே இருக்கிறார்கள் யார் குறியர்களாக இருக்கிறார்கள் என்று திரித்தறிவதற்காக சோதிப்பதற்காக கட்டாயமாக நாங்கள் அவ்வாறு செய்து என்று இந்த இஸ்லாத்தை ஒருமுறை ராகும் அறிவு செல்லும் அவர்கள் காத சொல்லாதே அவர்கள் தன்னுடைய அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவுடைய காலத்தின் சபாதிதல் அரசு ஒரு முடிவர்கள் துன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே என்று கேட்கிறார்கள் செல்ல வலிவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு அந்த எதிரிகள் எந்த வகுங்களை ஏற்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் அறிவுழ்களை அந்த கதைகே வைத்து இரண்டாக கிளர்ந்து விட்டார்கள் உடல் மீன் இரும்பாலான தீப்புக்களை போட்டு எலும்பு வேறு சதை வேறு என்று திருப்பி விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் இதற்கு முன்னால் தான் பூமியலுக்கு வந்தது என்று அவர்கள் சொல்லிவிட்டு நிச்சயமாக ஒரு காலம் வரும் ஒரு வெற்றி இருக்கிறது என்று அவர்கள் நன்மாராய் சொன்னார்கள் தைரியம் எம்பினார்கள் அதனை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் அருமை சகோதரிகளே பெரியார்களே அந்த வகையிலே சூரத்தில் அந்த நாட்டிலே வாழ்ந்த அரசன் அவர்களை கடுமையாக பின்புறுத்தினான் என்று அல்லாஹு தாலா புரவானிலே சொல்லிக் காட்டுகிறான் ஏன் அவற்றை சொல்லுகிறான் என்றால் நாங்கள் நினைத்துக் கொள்ளக் கூடாது இஸ்லாக்கை கழுவிட்டால் இஸ்லாமிய அடிப்படையில் வாழுவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டால் பஞ்சனின் படுக்கலாம் போகின்ற இடங்களில் எல்லாம் வரவேற்கப்படுவோம் என்று நினைக்கக்கூடாது எங்களுக்கு சட்டம் வராது துன்பம் வராது என்று நாங்கள் ஒரு பொழுது நினைத்துவிடக் அப்படியாக இருந்தால் அது இஸ்லாத்தினுடைய தன்மை அல்ல அருமை பெரியார்களே இன்று நாங்கள் உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய எழுச்சி ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம் உல உலகத்திலும் இஸ்லாம் வளர்ந்து வருகிறது உலகத்திலே மிக வேர்வமாக பரவி மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது சுமார் இருநூறு கோடி பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அடுத்த ஐம்பது வருஷத்திலே அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் பணி மிக அதிகமாக பரவக்கூடிய மாற்றமாக இஸ்லாம் இருக்கும் மிக அதிகமாக தொகை கொள்பவர்களாக உலகத்திலே முஸ்லீம்கள் வளர்ந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வங்கிகள் உலகத்திலே கால்பதித்து வருகின்றன இஸ்லாமிய இயக்கங்களுடைய முயற்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாத்தை தழுவுபவர்களுடைய தொகை அதிகரித்து வருகின்றது இவற்றையெல்லாம் பார்க்கப்படுவோம் இஸ்லாத்தின் மீது எதிரிகள் பொறாமை கொடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பத்தொன்பதாவது நூற்றாண்டு என்று சொல்வார்கள் இருபதாவது நூற்றாண்டு முதலாளித்துவத்தில் கபிட்டலிசத்தின் நூற்றாண்டு என்று சொல்வார்கள் இப்போது இருக்கின்ற இந்த வளர்ச்சி என்பார்கின்ற பொழுது உலகத்தை ஆளுகின்ற ஒரு சக்தியாக இஸ்லாம் வரும் என்று பல அறிஞர்கள் கட்டியல் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்தளவு தூரம் உலகத்திலே இஸ்லாம் வளர்ந்து வருகிறது இந்த இஸ்லாத்தை அடிப்பதற்கும் நொறுக்குவதற்கும் முயற்சி தள்ளுகின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவர்களுடைய முயற்சிகளை அவள் தவறு பொருளாக்குவான் என்பதில் நிச்சயமாக சந்தேகம் கிடையாது உலகத்திலே ஒரு பக்கத்திலே மியன்மாரிலும் சிரியாவிலும் ஆப்கானிஸ்தானிலும் முஸ்லீம்களை ஒரு சிலர் கொலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உலகத்திலே வளர்ந்து வரும் சக்தியாக இஸ்லாம் இருக்கிறது அன்மேலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி உலகத்திலே எனப்படுகின்ற கரு வரம் கொண்ட நாடுகளிலே முதல்நிலை நாடுகளாக இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன நைகளும் மாலையும் உலகத்திலே அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறைவேற்ற போதர்களே எங்களுடைய உள்ளே ஒரு அஜைரியம் வர வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நிராசரை அடைய வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியில் இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி செய்ய இருக்கிறார்கள் வளைந்த சங்கம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற ஹதீசின் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே தூதத்திற்கு எதிராக முஸ்லீம்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே கற்கும்ரங்களுக்கும் பின்னால் இந்த யூதர்கள் மறைத்து மறைந்து கொள்ளுகின்ற பொழுது கற்களும் மரங்களும் சேர்ந்து அவர்களை காட்டிக் கொடுக்கும் என்ற கருத்தை தகை முஸ்லீமிலே வந்திருக்கின்ற ஹதீசிலே ரஷூத் அல்லா வரைய செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிறைவேற்றே இவர்கள் லட்சக்கணக்கில் கொள்ளட்டும் அல்லது அடித்து விடுவதற்காக முயற்சிகளை எடுக்கட்டும் அல்லாஹு அவர்கள் தங்களுடைய அல்லாஹுடைய வெளிச்சத்தை அனைத்து விட பார்க்கின்றார்கள் விரும்பாவிட்டாலும் அல்லாஹு காரா தன்னுடைய வெளிச்சத்தை ஜோதியை இந்த உலகத்திலே முழுமைப்படுத்த விரும்புகின்றனர் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட தோல்விகள் தற்காலிகமான பின்னடையுங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது இது முதலாவது காரணம் துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் வருவதற்கான முதலாவது காரணம் அல்லாபத்த ஏற்பாடு அவன் நல்ல சோதிப்பான் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு நேற்று அவன் சோதிப்பான் என்பதே முதலாவது சில தவறுகளும் காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹாலுடைய மார்க்கத்தை தானே பின்பற்றுகிறோம் என்பதற்காக அவன் வானத்தை தொடர்ந்து கொண்டு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவிகளை இறக்க மாட்டான் அவன் சொல்லுகின்ற கட்டளை தாரா தன்னுடைய பாருங்கள் பத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர் கலந்து கொள்கிறார்கள் அல்லாஹு தாராவுடைய கட்டளையின் பேரிலே பதிமூன்று பேரும் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அல்லாவுடைய ஏற்பாடு ஆனாலும் முகம் யுத்தம் என்று வருகின்ற பொழுது அந்த வெற்றியை காண முடியாமல் போய்விட்டது அதற்கான காரணங்கள் அல்லாவுடைய ரசூனுடைய கட்டளை அந்த நேரம் அல்லாஹு தாரா அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களுக்கு தோல்வியை கொடுக்கின்றான் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அண்ணா ஹாதா இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள் இந்தியாவை சூழ்ச்சிக்கும் அது உங்களிடம் இருந்து நான் வந்தது என்று அல்லாவுக்கு ஆனா சொல்லுகிறார் அல்லாவுடைய சகாபாத்தராக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களே அவர்கள் பின்பற்றாமல் விட்டுவிட்டார்கள் தலை நீக்கில் அவர்கள் கட்டுப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்துதான் நீங்கள் வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த கட்டளையை மீறுகிறார்கள் அந்த போராட்ட வீரர்கள் அது மாத்திரமல்ல அங்கு எதிரிகளை முற்றி சென்ற கனிமத்து பொருட்களை தேட வேண்டும் என்று ஆர்வமளர்ந்து எனவே இந்த இரண்டு பயான மூறப்பட்டதன் காரணமாக சற்று உலக ஆசை வந்துவிட்டதன் காரணமாக தலைமுத்துவத்துக்கு கட்டுப்படாததன் காரணமாக உலக போர்வே படுமோசமான கோரிக்கையை நீங்கள் சந்திக்கிறார்கள் அவர்களுடைய இந்து எனப்படுகின்ற அந்த பெண்மணி துண்டு துன்பாக அவர்களுடைய உருந்தைப் பற்றி தந்தை கழுத்திலே மாலையாக போக்கை நாங்கள் வரலாற்றிலே பார்த்தோம் அருள் சகோதரர்களே இதனுடைய அழுத்தம் என்ன அவர்கள் அல்லாஹு தாலா சில நேரங்களில் தோல்வியை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அருள்மே பெரியார்கள் இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லீம்கள் பல வகையான விஷயங்களிலே பின்னடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையே கிடையாது அவர்களுக்கு ஐக்கியம் கிடையாது பாருங்கள் இவ்வாறு முஸ்லீம்கள் படுமோசமாக கொலை செய்யப்படுகின்ற உலகத்திலே சுமார் இரண்டுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியல்களிலே முஸ்லீம்களிலே பலர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சாபனத்திலே சென்று கலைக்கலாம் மனித உரிமைகளுக்கு இந்த விஷயத்தை எட்டி வைக்கலாம் ஒரு சில நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகள் அங்கு மௌனம் சாதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உடம்பிலே ஓடக்கூடியது மாத்திரமல்ல ரத்தம் கோபி நாளிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களிடையே உடம்பில் ஓடுவது இஸ்லாமிய ரத்தம் தான் என்ற அந்த இஸ்லாமிய உணர்வு எனப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய உணர்வு எடுபட்டு போய்விட்டதன் காரணமாக நாம் அற்பமான விஷயங்களுக்காக எனக்கு மத்தியில் போராடி கொண்டிருப்பதன் காரணமாக முஸ்லீம்களே முஸ்லீம்களிலே தோல்விகளாக மாறி இருப்பதன் காரணமாகவும் இப்படியான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறோம் அருமை போகவர்களே தெரியாது ஆயிரத்தி எழுநூற்றி சொட்சம் வருத்தத்திலிருந்து இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு எதிராக அட்வூலியங்கள் கட்டப்படுத்திவிடப்பட்டிருக்கின்றன அவர்கள் தொடர்ந்து அது அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பது கொடுப்பதற்கு இஸ்லாமிய உலகத்தை எத்தனை ஆட்சியாளர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர்களுக்காக வேண்டி அகவி அங்கத்தை அவர்களை உயிர் வாழ வைப்பதற்காக எத்தனை பேர் ஒழிந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் கடைசியாக அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது மாத்திரம் நாம் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கட்டாயம் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் கையெழுத்து வேட்டைகளிலே நாங்கள் ஈடுபடுத்தான் வேண்டும் எங்களிடத்திலே இருப்பது நாங்கள் தான் என்ன என்பதை நாங்கள் தேடுவதற்கு நாங்கள் கையோம் அல்லது தோல்வி அடைந்துவிட்டோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அருள் சகோதரர்களே எனக்கு இருக்கின்ற பலவீனத்தை எதிரிகளும் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் முஸ்லீங்கள் கட்டி சேர்க்க மாட்டார்கள் என்ற ஒரு கைமியை அங்கிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு வந்துவிட்டது அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் தயாரித்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் தனித்துவத்தை பெருமையுறை இயக்கமாக ஒரு முஸ்லிம் உடையரசம் இருந்து கொண்டிருக்கிறது யாரும் வெட்டலாம் யாரும் சொத்தலாம் யாரும் புரத்தலாம் யாரும் அவமதிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அருகே சகோதரர்களே இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் அவர்கள் மற்ற முஸ்லிமின் சகோதரனாக இருக்கிறான் அவனை அவன் கைவிட்டு விட மாட்டான் என்று அவர்கள் முஸ்லிம்களுடைய சகோதர உணர்வை பற்றி சொல்லி காட்டினார்கள் ால் வெப்படுகிறை சேர்ந்த ஒரு சிறுமி சரணிலேயப் பொருள் அங்கு எழுப்பிட்டு கொடுத்தப்படுகிறார் அங்கு இன்னொரு சகோதரன் கைபால்கள் உடம்பில் பலவேறு பகுதிகள் பிரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற உணர்வோடு நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமூகம் உயிர் பெறமாட்டாது பலம் பெறமாட்டாது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே ஈ மாநில இருக்கின்ற பலகீனம் மிக முக்கியமான ஒரு காரணம் அது அவர்களுக்கா எமத்தா என்று நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாணிகளை சொல்லுகிறான் நீங்கள் பலனீனப்பட்டுவிட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மூலியங்களாக இருந்தால் நீங்கள் தான் சுரேஷமானவர்களாக இருப்போம் உயர்ந்தவர்களாக இருப்போம் என்றால் நாங்கள் உள்ளவர்களாக இருந்தால் தியானத்திலே நம்பிக்கை வேண்டும் அல்லாவிலே நம்பிக்கை வேண்டும் பணத்தை வணங்கக்கூடாது பதவிகளை வணங்கக்கூடாது அற்ப சுகங்களுக்காக கொண்டு விலை போகக்கூடாது இலங்கை விஷயம் சமூகமாக இருந்திருக்கும் சர்வதேசமாக இருக்கட்டும் அற்பமான இலக்குகளுக்காக வேண்டி சண்டை காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் எப்படி நாட்டுகளுடைய உரிமை வரும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருப்போம் அருமை சகோதரிகளை பெரியார்கள் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது எங்களிடத்திலே எந்த இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் من موطن يحب ஒரு مسلم இருக்கிறான் அவன் தன்னுடைய சகோதரர்களின் நினைவுபடுத்தப்படுகின்ற பொழுது அடிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது அவனை கவனிக்காமல் அவனை விட்டுவிட்டான் அவனை அவன் கைவிட்டு விட்டான் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் எந்தளவு தூரம் இவன் கஷ்டப்படுகின்றான் இவனுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அல்லாஹு தாலா அவனுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லீமு உலகத்தில் எந்த ஒரு மூலையம் வருகின்ற பொழுது நாங்கள் அவளுக்கு கை கொடுப்பாத போதும் அவருக்காக குரல் எழுப்பாத போதும் நாங்கள் நிச்சயமாக கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவ மாட்டான் இந்த கருத்தை அலி வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமை சகோதரர்களே சரியார்களே எனவே எங்களிடத்திலே ஈமான் ஆழமாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரத்து குரல் கொடுக்கலாம் என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது ஒரு நாடும் மறந்துவிடக் கூடாது நாம் இருக்கின்ற ஒரு நாடு பெரும்பான்மையை கொண்ட ஒரு நாடு நாம் என்தத்துக்கும் கண்மூலித்தனமாக ஏற்ற ஆரம்பித்து இருந்தால் நாட்டிலே பிரச்சினை வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறோம் மியன்மாரிலே நடக்கின்ற அசூலியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அடிப்படைகளுக்கும் அது விரோதமானது முழுமையாகிராகரிக்கிறது உண்மையானப்பான வழியில் பயன்படுத்தக்கூடிய தீவிரவாத அரசியல் நோக்கங்களுக்காக வழி இருப்பவர்கள்தான் அதனை செய்கிறார்களே தவிர நிச்சயமாக பௌத்தத்துக்கும் பௌத்தர்களுக்கும் எல்ல விதமான சந்தேகமும் இதற்கு கிடையாது என்பதை மறந்துவிடக் கூடாது சரியாகவே ஈராக்கிலே ஐஎஸ்ஐஎஸ் செயல்படக்கூடிய படுபாதகர்கள் தீவிரவாதிகள் இஸ்லாமிற்கு கெட்ட பெயரை எடுத்து தரக்கூடியவர்கள் செயல்படுகின்றார்கள் என்றால் அதற்கும் இஸ்லாசிற்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ இஸ்லாம் அதிலிருந்து எப்படி விதிவிலக்கானதோ அதே போன்றுதான் மியன்மாரிலே நடக்கின்ற அசூமியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவே நாங்கள் குரல் எழுப்புகின்ற பொழுது ஆர்ப்பாட்டம் போகின்ற பொழுதும் நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை பௌத்தர்களை நாங்கள் கோபப்படுத்தக்கூடிய மாதிரி நாங்கள் ஒரு குழுவும் நடந்து கொள்ளக்கூடாது நேற்று முந்தைய தினம் இந்த நாட்டிலே ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுவதற்கான முயற்சிகள் நன்றாக மனதிலே கொள்ள வேண்டும் நடுநிலை பலர் அதிலே பங்கெடுக்கிறார்கள் பௌத்தர்கள் பலர் முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசுகிறார்கள் இது பௌத்தத்தின் தவறு பௌத்தத்தை தப்பான வழியிலே பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தவறு என்று அவர்கள் உறக்க குரல் எழுப்புகிறார்கள் சகோதரிகளே பெரியார்களே மறந்துவிடக் கூடாது நாம் போராடுகின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தவர்களையும் போராட்டத்தோடு இணைத்துக் கொண்ட வேண்டும் அவர்களோடு கனிவாக அவர்களையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அருள் சகோதரிகளை இறுதியாக ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் இந்த நாட்டிலே பெய்து வருகின்ற கடுமையான மழையின் காரணமாக பிரதேசங்கள் நீரிலே மூழ்கி இருக்கின்றன அதற்கின் காரணமாக முஸ்லிம்களும் அல்லாதவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவற்றையும் கவர் செய்த வேண்டும் இந்த நாட்டிலே அரசியல் ரீதியான இத்திறப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு பொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது சர்வதேச கட்சிகள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கிள்ளி எறிவதற்காக வேண்டும் எத்தனையோ முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுப்பதாக இருந்தால் எந்த ஒரு கட்டுரையை எழுதுவதாக இருந்தால் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதாக இருந்தாலும் உணர்ச்சி தந்தப்படாமல் நீண்ட காலமாக யோசித்து மிக தீவிரமாக யோசித்து கவனமாக யோசித்து எனது ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கும் என்பதனை கவனத்தில் செயல்பட வேண்டும் கருத்து பகிப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் பெரும்பான்மையினரது ஆதரவை தூண்டும் விதத்திலே நாங்கள் பொறுப்போம் நாங்கள் நடந்து கொள்ளக் கூடாது இப்படியான சந்தர்ப்பத்திலும் கூட எங்களிலே பலர் கிரிக்கெட்டிலே மூழ்கி இருக்கிறார்கள் சினிமாவிலே மூங்கி இருக்கிறார்கள் உல்லாசத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது வீடுகளும் அவர்களுடைய சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே என்று அவரிடத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும் நாங்கள் துவா என்பது ஒரு பலமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது பார் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் குரானிலே அல்லாஹு தாலா சொல்லி நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே செய்யுங்கள் காலையிலும் நாளையிலும் இரவு நேரத்திலும் நீங்கள் அல்லாஹு தாலாவை சத்ய செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் எனவே நாங்கள் எங்களுக்கு அல்லாஹாலுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு பொறுத்திருக்கிறது எமது மீடியாக்காரர்களுக்கு பொறுத்திருக்கிறது இந்த நாட்டிலே இருக்கின்றன பொறுத்திருக்கிறது எப்படி விஷயங்களுக்காக குரல் கொடுக்கலாம் மறந்துவிடக் கூடாது நான் வாழ்வது ஒருபான்மை நாட்டிலே இந்நாட்டிலே முஸ்லிம்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவு ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் கருவை செய்வானாக ஜல்லா எங்களுடைய காவலுடைய மன்னிப்பெருந்தாயா உன்னுடைய பணிவாயிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஜா அல்லா இந்த ரோகிமியாதிலே கஷ்டப்படக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு நீ வடிவை கொடுப்பாயாக அவர்களுக்கு யாரெல்லாம் ஆயுதம் ார யாரையும் துன்பங்களையும் கட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ சிதாயத்தை வருகின்ற பொழுது உங்களுடைய கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கரிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாத்தியத்தையும் அனைவருக்கும் மசீபாகுவாயாக ஜாவ்லா ஈமானோடு வாழக்கூடிய ஈமோடு மரணிக்கக்கூடிய பாத்தியத்தையும் அனைவரும்